அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து இந்த தலைப்பு நல்ல திட்டம் திட்டங்கள் பல உண்டு அவை பல கட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த திட்டங்கள் சாதாரணமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அசாதாரணமான ஒரு பயனை தருகிறதாய் காணப்படுகிறது அவ்வகையில் ஓய்வூதியம் வழங்கும் முறையை அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெர்மானிய தலைவரான பிஸ்மார்க் இவர் ஆங்காங்கே பிரிந்து கிடந்த ஜெர்மன் நாட்டை ஒன்றாக்கி வலிமையான தேசமாக்கினார் பதவியில் இருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய முறையை உலகிலேயே முதல் முறையாக இந்த பிஸ்மார்க் தான் கொண்டு வந்தார் வேலையில் இருக்கும் ஒவ்வொருவரும் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வயது முதிர்ந்தோருக்கான சேமிப்பு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது அறுபது வயதுக்கு பிறகோ அவர்களுக்கு இந்த திட்டத்திலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படும் இதுவே ஆரம்ப காலத்தில் பிஸ்மார்க் கொண்டு வந்த ஓய்வூதிய முறையாகும் திட்டங்கள் பலவரானாலும் அவற்றினுடைய பயன் நம்மிடையே அது சிறப்பாக காணப்படுகிறது சிந்திப்போம் நாமும் நம் வாழ்வில் நல்ல திட்டங்களை செயல்படுத்துவோம் நன்றி